வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனித வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா செல்வமும் நம்மிடம் இருந்தாலும் கூட ஒழுக்கத்தில் பின்தங்கி விட்டோமானால் நம்மை நம்முடைய செல்வத்திற்காகவோ நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்களுக்காகவோ பிறர் மதிக்க மாட்டார்கள் இதற்கான ஆகச்சிறந்த உதாரணங்கள் பல இருந்தாலும் ராவணன் என்ற பேரரசனை நம் எல்லோருக்கும் தெரியும் அவர் இலங்கையை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த ஒரு அரசர் மிகச்சிறந்த கல்வியாளர் மிகச்சிறந்த போர் வீரர் மிகச்சிறந்த பக்திமான் இது போன்ற எல்லா நல்ல குண இயல்புகளும் ராவணனிடம் இருந்தது ஆனாலும் கூட ராவணன் பிறரால் பழித்து கூறப்பட்டார் இதன் காரணமாக ராவணன் பழித்து கூறப்பட்டார் அவரிடம் இருந்த ஒழுக்கக்கேடான ஒரு செயல் சீதையின் மீது ஆசைப்பட்டு சீதையை தன்னுடைய நாட்டிற்கே கவர்ந்து வந்தது இத்தகைய ஒழுக்கக்கேடான செயலால் ராவணன் பின்னாளில் மிக பெரிய போரில் தோல்வியிற்று தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களையெல்லாம் இறந்ததோடு இழித்தும் கம்பராமாயணத்தில் எழுதும் பொழுது யானைகளை எதிர்த்து போரிட்டு வென்ற மார்பினை உடையவர் கைலாய மலையையே தன்னுடைய தோளில் தூக்கி சுமக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் நாரதர் கேட்டு சுவைக்கக்கூடிய தாம வேதத்தினை தன்னுடைய யாழில் மீட்டக்கூடிய திறமை மிக்கவர் அந்த ஈசனிடமிருந்தேன் வேலை பரிசாக பெற்றவர் வீரத்தில் மிகச் சிறந்தவர் என்றெல்லாம் ராவணன் இருந்து வெறுங்கையோடு திரும்புகிறான் என்று எழுதியிருப்பார்கள் இத்தகைய தோல்விக்கும் பிறருடைய இழி சொல்லுக்கும் ஆளாக வேண்டிய காரணம் என்ன என்றால் ராவணனிடம் இருந்த சிறிய அந்த இழி குணம்தான் அந்த ஒழுக்கக்கேடான செயல்தான் ஆகையால் அத்தகைய ஒழுக்கக்கேடான செயல்பாட்டினை நாம் ஒருபொழுதும் நம்முடைய வாழ்வில் செய்துவிடக்கூடாது ஒழுக்கத்தோடு வாழ்வதே வாழ்க்கையாக கருத வேண்டும் ஏனென்றால் திருவள்ளுவர் கூறும்பொழுது ஒழுக்கத்தோடு வாழ்வர்களையே உயர்குடியில் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடுவோம் அல்லாமல் ஒழுங்கின்றி வாழ்வர்களை இழித்து கூறுவதோடு அவரை இழிகுடியில் பிறந்தவர்கள் என்றே உரைத்திடுவர் என்று கூறுகிறார் ஆகையால் நாம் உயர்குடியில் பிறந்தோமா என்ற சந்தேகங்களை எல்லாம் தாண்டி ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நாம் உயர்குடியினரே என்று நிரூபணம் செய்ய வேண்டிய கடமை நம்மிடமே இருக்கிறது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குரல் எண் நூற்றி முப்பத்தி மூன்று ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுந்து பிறப்பாய் விடும் மீண்டும் குரல் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய் விடும் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி